நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவிற்கும் வெளிநாட்டு வானொலி தொலைக்காட்சி ஒலிபரப்பாளர்களுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்மையில் கையெழுத்தானது இரண்டு மகாத்மா காந்தியின் தேசிய ஃபெல்லோஷிப் திட்டம் இந்தியாவில் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் இருபது ஆண்டுகள் கிரிக்கெட்டிலிருந்து பணி நிறைவு செய்யும் வீராங்கனை மீதாளிராஜ் என்பவர் ஆவார் இனியன்றைய கேள்விகள் பெண் குழந்தைகளின் சர்வதேச தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவின் தேசிய ஊட்டச்சத்திற்கான ஐந்தாவது கவுன்சில் எந்த நகரில் நடைபெற்றது மூன்று இந்தியாவில் எந்த நகரில் ஒரு கிலோ பிளாஸ்டிக்கு ஈடாக உணவு வழங்க உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்